பெண்கள் குர்தாவுடன் ஜீன்ஸ் பேண்ட் அணியலாமா புர்காவினல் அல்லது வீட்டில் மகனமான ஆண்களுக்கு முன் மட்டும் குர்தாவுடன் அணிவது அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு புரியல ஜீன்ஸ் என்ன பெண்கள் கீழே பைஜாமா போடுறாங்க கீழே பைஜாமா போடுறாங்க அதையே கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான துணியில போட்டா அது ஜீன்ஸ் அவ்வளவுதான அந்த கிளாத்துக்கு சொல்றது அந்த துணிக்கு அந்த ஒண்ணு கிடையாது தெரியாது அந்த மாதிரி பெண்கள் கீழே பைஜாமா போடுறதோ இல்ல மேல வந்து போடுறதோ தப்பே கிடையாது மார்க்கத்துல தடை கிடையாது போடுற மாதிரி டைட் ஜீன்ஸ் போட்டு டைட் டிஷர்ட் போடுறது கூடாது ஜீன்ஸ் மக்கா பலிமா ஜீன்ஸ் போடலாம்னு சொல்லிட்டாரு அப்படியே கிளாத் டெனிம் கிளாத்ல நீங்க ஜீன்ஸ் மாதிரியே பைஜாமா போடுறீங்க துளதல் போடுறீங்க அது தப்பு கிடையாது ஆண்கள் போற டைட்டா போட்டீங்க பேண்ட் மாதிரி போட்டீங்க இது ஹாரம் கூடாது அதே மாதிரி கிளாத்லயே நல்ல நீங்க அல்லது பனியன் கிளாத்துல பனியன் கிளாத்ல என்ன பண்றீங்க நல்ல துளதலன்னு சொல்லி புல் கை வச்ச மாதிரி டிஷர்ட் போடுறீங்க தப்பு கிடையாது போடுது இது கூடாது அதனால என்ன கிளாத்து என்ன மெட்டீரியல் அப்படிங்கறது நோக்கம் அல்ல இது ஆண்களுடைய ஆடையை போட்டு டைட்டா இருக்குது உள்ள போடுறதுல உள்ள இருக்கிறதுலாம் வெளியே தெரியுது அந்த மாதிரி இருந்தால் ஹராம் கூடாது மற்றபடி பெண்கள் வீட்டில் பொழுது டைனிங் கிளாத்லயோ பனியன் கிளாத்லயோ துணிப்பு தப்பு கிடையாது